بسم الله الرحمن الرحيم بلال رضي الله عنه إصلاة يتردن نقلد تنبنغلن حضرت بلال رضي الله عنه أورغل پربلمان صحابي آبارغل أورغل مسجد النبوي اللحنة المؤذين آحا يرندو أندارغل أورغل آرامبتل وروا كافردتل أڑيمي آحا يرندارغل இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணத்தால் பலவிதமான துன்பங்கள் இழைக்கப்பட்டார்கள் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்களுக்கு கடும் விரோதியாக இருந்து வந்த உமையத் அப்னு கலப் என்பவன் பிலால் ரலியல்லாஹூன்ஹோவர்களை கடும் வெயில் நேரத்தில் நடுப்பகலில் கொதிக்கும் மணலில் மல்லார்த்தி படுக்க வைத்து அவர்கள் அசைய முடியாதவாறு அன்னாருடைய நெஞ்சின் மீது பெரும் பாறையை தூக்கி வைத்து இதே நிலையில் நீ இறந்து விடு அல்லது வாழ விரும்பினால் இஸ்லாத்தை விட்டுவிடு என்று கூறுவான் ஆனால் பிலால் ரதியல்லாஹ் உண்கவர்கள் அந்த துயரமான நிலையிலும் அஹத் அஹத் வணக்கத்திற்குரியவன் ஒருவன் ஒருவன் என்று கூறி இரவில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு சவுக்கினால் அடிக்கப்படுவார்கள் மறுநாள் கொதிக்கும் மணலில் போடப்பட்டு அந்த காயங்கள் அதிகரிக்கும்படி வேதனை செய்யப்படுவார்கள் ஏனெனில் வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு விலகிவிட வேண்டும் அல்லது துடிதுடித்து இறந்துவிட வேண்டும் என்பது அவனுடைய நோக்கமாகும் இக்கொடுமைகளை செய்தவர்கள் தளர்ந்தார்களே தவிர பிலால் ரதி அல்லாஹ் உறுதி தளர்ந்திடவில்லை பிலால் ரதி அல்லாஹூன்கோவர்களை வேதனை செய்வதில் சில வேலை அபுஜஹலின் முறை வரும் சில வேலை உமயத்தொபுணு களப்புடைய முறை வரும் சில மற்றவர்களின் முறைவரும் அனைவரும் தங்களின் சக்திகளை பயன்படுத்தி கொடுமைப்படுத்துவதில் இறுதி எல்லையை அடைய முயன்றனர் விளால ரொதி அல்லாஹ் உன்கவர்கள் அவர்களின் இந்நிலையை கண்ட ஹசரத் அபுபக்கர் உதி அல்லாஹ் உன்கவர்கள் அன்னாரை விலைக்கு வாங்கி உரிமையளித்துவிட்டார்கள் அரபு நாட்டில் சிலை வணக்கக்காரர்கள் தங்களின் சிலைகளை வணக்கத்திற்குரியவை என்று கூறி வந்தனர் அதனால்தான் அவர்களின் கொள்கைக்கு எதிரடையாக இஸ்லாத்தின் ஏகத்துவ கொள்கை கூறப்பட்டது அதன் காரணமாகவே பிலால் ரதியல்லா ஹோன்கவர்களுடைய நாவில் ஒருவன் ஒருவன் என்ற ஜபம் இருந்து வந்தது இது அன்பின் தொடர்பால் ஏற்படும் வார்த்தையாகும் உலக வாழ்வில் பொய்யான அன்பு கொண்டவர்களை நாம் காணுகிறோம் எவருக்கு யார் மீது அன்பு ஏற்படுகிறதோ அவர் அவருடைய பெயரை கூறுவதில் இன்பங்கொள்கிறார் எவ்வித பலனும் இல்லாத நிலையில் அப்பெயரை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறார் உலகின் பொய்யான அன்பு இவ்வித நிலையில் இருந்தால் தீன் துனியா இரண்டிலும் பலன் தரக்கூடிய அல்லாஹுவின் மீது அன்பு கொள்ளுதலை பற்றி நாம் என்ன சொல்வது இதன் காரணமாகவே ஹசரத் பிலால் ரதி அல்லாஹூன்பவர்களுக்கு பலவிதமான இன்னல்கள் இழைக்கப்பட்டும் மிக கடினமான துன்பங்கள் கொடுக்கப்பட்டும் மக்காவின் சிறுவர்களால் அவர்கள் தெருக்களிலும் சந்துக்களிலும் இழுத்துச் செல்ல அவர்கள் அஹ மக்காவின் சிறுவர்களால் அவர்கள் தெருக்களிலும் சந்துகளிலும் எழுத்துச் செல்லப்பட்டும் அவர்கள் அஹதென்ற ஏகத்துவ வார்த்தையை கூறிக்கொண்டே இருந்தார்கள் இந்த துன்பங்களுக்கு வெகுமதியாகத்தான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹிவசல்லாம் அவர்களின் சமூகத்தில் பாங்கு சொல்லும் ஆசீனாக இருக்கும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது ஊரில் இருக்கும் பிரயாணத்திலும் பாங்குசல்லும் திருப்பணி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பின் அன்னாரின் இடம் காலியாக இருப்பதை பார்த்து கொண்டு மதினாவில் இருப்பது பிலால் ரதி அல்லாஹூன் அவர்களுக்கு மிகவும் சிரமமாக இருந்த காரணத்தால் தங்களுடைய வாழ்வின் மீதி நாட்களை ஜிஹாதில் கழித்துவிட எண்ணம் கொண்டு மதீனாவை விட்டு சென்று நீண்ட காலம் வரை மதினாவுக்கு திரும்பி வரவே இல்லை ஒரு தடவை கனவில் ரசூல்ல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களை தரிசித்தபோது பிலாலே இது என்ன அநியாயம் நம்மிடத்திற்கு இதுவரை நீ வரவே இல்லையே என்று நபி திருவாய் மலர்ந்ததை கண்டு விழித்தவுடன் மதினாவுக்கு வந்து சேர்ந்தார்கள் மதினாவில் ஹசரத் ஹசன் ரதி அல்லாஹ் உன்ஹூ ஹுசைன் ரதி அல்லாஹ் இருவரும் பிலால் ரதி அல்லாஹ் அவர்களிடம் பாங்கு சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டதால் அன்பிற்குரிய வேண்டுகோளை மறுக்க முடியாத நிலையில் பாங்கு சொல்ல ஆரம்பித்தார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களின் காலத்திய பாங்கொலி கேட்டவுடன் மதீனாவில் மக்களிடையே பெரும் ஆரவாரம் இருந்தது பெண்களும் அழுதுகொண்டே தங்கள் இல்லங்களிலிருந்து வெளிவர ஆரம்பித்தனர் ஹசரத் பிலால் ரதியல்லாஹு அவர்கள் சில நாட்கள் அங்கு தங்கிவிட்டு பிறகு அங்கிருந்து சென்று விட்டார்கள் ஹிஜிரி இருபதாம் ஆண்டு திமுஷ்க நகருக்கு அருகிலுள்ள ஓரிடத்தில் இறப்பெய்தினார்கள் நூல் அசதுல் காஃபா